الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلاه ذي الله له ومن يملل فلاه هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد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 صلى الله عليه وعلى اله وازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين وصدق الله ربكم تره وعلى نيا اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو اعزلنا هذا القران على جبل لرايفه قافيا متفنيا قافيا متسنيا من خشيه الله அன்பாலன் அந்த அல்லாஹுவை போட்டுகிறேன் புகழ்கிறேன் அந்த அல்லாஹுவின் பேர்நாமத்தை கூறிய குசுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் பலாக்கும் பலாமும் சாந்தி மார்க்கம் வேண்டி வந்து இருளிலே இருந்த மக்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் பின்பற்றிய வெற்றிகளை கண்ட அருமைகள் முஸ்லீம்கள் அனைவர் மீதமல்லாவுடைய சாந்தியும் சமாதானத்துமாக எந்த ஒரு நாள் இவ்வுலகம் வாய்ந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மத்து கிடைக்கட்டுமா என்று அல்லாஹ் அல்லாஹினுடைய பகுதியின் நோன்பிலே அல்லாஹுக்காக வேண்டி நல்லவடைத்து கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே வாலிபரிகளே வயோதிப்பதிகளே வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து அல்லாகவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி அப்பால் உங்களுக்கும் அல்லாஹவின் கட்டளையை தப்புவாவை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களை படைத்து பாதுகாக்கின்ற பொன்னால் அந்த ரப்பிடம் மீற இருக்கின்ற அந்த ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை அப்பால் உங்களுக்கும் அல்லாஹவின் கட்டளையை தப்புவாக வசியை எட்டி வைக்கிறேன் வயோதிப்பரிகளே தீமை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு குரானை இறக்கி தந்த மாதத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் எங்களுடைய இமாம் எங்களுக்கு வழிகாட்டி ஹயாமத்துடைய நாளையிலே எங்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது எங்களுடைய இமாம் எங்களுடைய வழிகாட்டிய குரான் என்று பதில் சொல்வதற்கு தயாராக நாம் இருக்கிறோம் அதனால் இன்றைய பெருமதியை பற்றி நாம் பார்ப்போம் குரானுக்கு நாம் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம் அன்பான அல்லாஹின் நல்ல இந்த உலகத்திலே ஓத ஓத படிக்க படிக்க அழுக்காத ஒரு நூல் இருக்கும் என்றால் அது குரான் தான் அது ஓத ஓத மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இருக்கும் என்றால் அது குரோஆான் தான் இன்று அதிகமான இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு வேதம் இருக்கும் என்றால் அது குரோஆான் தான் ஒரு கவிதையை ஒரு முறை இரண்டு முறை படித்தால் அழுப்பு வந்துவிடும் ஆனால் எத்தனை முறை ஓதினாலும் அழுப்பு வராத ஒரு வேதமாக குரானுடைய வேதம் இருக்கிறது குரான் ஓத ஓத ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அல்லாவின் தூதர் சொல்லுகி அவர்களும் அதிகமாக இந்த மோஹிதா அற்புதம் இந்த குரானின் மூலமாக அதிகமான மக்களின் இஸ்லாச்சுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார் பல மொழிபெயர்ப்புகளிலே இந்த குரான் வழிவந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே எனவே அந்த ஒரு ஆணையுடனான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு நானும் நீங்களும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி புசுபாவிலேயே நாம் பார்ப்போம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லே அல்லாஹா அல் குரு பல இடங்களில் சொல்கின்றான் சிந்திக்க வேண்டிய ஒரு நூலை உங்களுக்கு தந்திருக்கிறோம் சிந்திக்க கூடிய ஒரு கிதாபை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானுடைய சாதனை குரவானை நீங்கள் சிந்திக்க கூடாதா அவர்கள் சிந்திக்க கூடாதா மக்கள் கருத்துச்சனைகளை சந்திருத்திருப்பதை குரான் சொல்லிக்காட்டின இன்னும் குரானுடைய சாதனை அல்லா சொல்லுகின்ற போது குரு மாசி பா நிச்சயமாக இந்த குரானை நாங்கள் இறக்கினோம் இந்த குரான் உங்களுக்கு அருளாகவும் குரான் இருக்கிறது நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு இந்த குரான் கைசேலத்தை தவிர நஷ்டத்தை தவிர வேறு ஒன்றையும் அதிகரிக்காது என்று குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டிருந்தார் இன்னும் அல்லா அந்த சாதனை அற்புதம் செல்விடைய அற்புதத்தை அல்லாணில் மனிதர்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வர நாடினால் அதை போன்ற ஒன்றை யாராலும் கொண்டு வர முடியாது இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு திறம்படைவதற்காக அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட படைப்பினங்கள் தான் மனிதர்களும் ஜிண்களும் இந்த இரண்டு சாராரும் சேர்ந்து ராகுல ஒன்றை கொண்டு வரப்பட்டால் யாருக்கும் கொண்டு வர முடியாது அவர்களில் கொண்டு வர முடியாது கனியமானவர்களே எனவே அல்லாஹா சந்தரிப்பில் என்ற ஒரு ஆண் பெருமதியானது ஒரு ஆண் முகத்துவமானது ஒரு ஆணை சிமந்தவரைகள் அல்லா ஒரு சிலே பெருமதியானவர்கள் சொல்கின்றது கவர்ச்சியாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இந்த குருவான் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே போகிறது அது தாழ்ந்தது கிடையாது ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்ட எங்களிடத்திலே பெருமதியான ஒரு வேதம் எனவே இந்த எங்களுக்கு எந்தெந்த வகை இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் என்றால் முதலாவது செய்யக்கூடிய கடமை பொருவானை ஓத வேண்டும் அல்ல குருவானை பாராயணம் செய்ய வேண்டும் குருவானை முதலாவது குருவானுக்கு செய்யக்கூடிய நீங்கள் அதிகமாக ஓடுங்கள் நிச்சயமாக இருக்கிறதே அதை ஆபத்துறைய நாளே அல்லாஹ் இருக்கிற ஒரு மனிதனுக்காக மன்றாடும் உதவிகளும் கிடைக்காத இருக்கின்றன மனிதர்கள் பாபத்தின் அளவு வேர்வையால் எனக்காக வேண்டி படைத்தரத்தை உனக்காவின் இந்த பலாமை இவர் பகல் காலங்களில் ஓதினார் இரவிலே கண் விழித்து ஓதினார் எனவே இவருடைய என்னுடைய சிபாரிசை ஏற்றுக் கொள்வாயாக இந்த ஆண் அல்லாஹை வந்தார் எனவே அதிகமாக ஓத வேண்டும் செய்யக்கூடிய முதலாவது கடமை கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொன்னார்கள் யார் அப்புறம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டு நன்மை என்பது அதை போன்று பத்து மடங்குகள் அவர்களுக்கு நன்மையாக கொடுக்கப்படும் நான் சொல்ல இல்லை அலிப்லா மீன் என்பது ஒரு அறுப்பு என்று நான் சொல்ல இல்லை நபிகளா சொன்னார்கள் என்பது ஒரு ஹரு நான் சொல்ல இல்லை என்பது ஒரு ஹரு என்பது ஒரு ஹரு எனவே கண்ணியமானவர்களே ஒரு எழுத்துக்கு பத்து வீதம் நன்மை என்றால் சிந்தித்து பாருங்கள் அளிப்புலா மீ என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளா மூன்று எழுத்தை வைத்து எங்களுக்கு எவ்வளவு நன்மை நேரத்தை கவனத்திலேருக்கமாக ஒரு அதித்தை சொல்கிறேன் சொன்னார்கள் அல்லது யார் முறை ஓடுவாரோ திருத்தமான முறையிலே ஒரு ஹாப்பில் ஓடுவதை போன்று சஜி வீதுடைய சட்டங்களை பேணி சர்சீலான சஜி வீதுடைய சட்டங்களை பேணி யார் பவானை ஓதுவாரோ அவர் ஆபத்துடைய நாளையிலே யாரோடு இருப்பார் தெரியுமா மகஸ்வபரத்தில் சிவாமையில் தங்கையான மறக்குமார்களோடு இருப்பார்கள் தொடர்ந்து செல்ல சொன்னு கஷ்டப்படுகின்றோ அவர்களுக்கு அவர்கள் ஓடுவதற்கு கஷ்டப்படுகின்ற அவர்கள் கஷ்டப்பட்டு எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு இரண்டு விதமான கூலியை கொடுக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் எந்த முறையில் ஓதினாலும் ஒரு ஹாக்கில் ஓடுவதைப் போன்று ஒரு ஆனின் ாலும்பாரணமாகறாமை தகுதியான மனிதர் யார் இந்த உலகத்திலே பொறாமை இருக்கிறதே ஒரு மனிதனை தூங்க விடாது அல்லஹா பொறாமையின் பல அமைதி வைத்திருக்கிறான் பொறாமை என்ற பாவத்திலே அகப்பட்ட மனிதர் இருக்கிறார்களே அவர்களுக்கு எல்லாம் இந்த உலகத்திலே நிம்மதியை எடுத்து விடுவான் அந்த மனிதர் இரவையிலே தூங்கினாலும் தூக்கம் போகாது மற்றவர் நல்லா இருப்பதை நினைத்து மற்றவர் அதிகமா சம்பாதிப்பதை நினைத்து மற்றவருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நினைத்து இவருக்கு இரவையிலே தூக்கம் போகாது ஏன் காரணம் இவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமையின் காரணமாக எனவே கண்ணியமானவர்களே இந்த பொறாமை ஆகமான பொறாமை அல்ல சொல்லவதாக பொறாமை கொள்வதற்கு தகுதியான இரண்டு விடயங்களை சொல்லித் தந்தார்கள் அதைத்தான் சொல்லவதாக சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை செய்கிறான் ஏழைகளை வாழ வைக்கிறான் மற்றவர்கள் கொடுத்து மகிழ்கிறான் மற்றவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் அடைகிறான் மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வைத்து அல்லா ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கோகிறான் இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம் இவருக்கு கொடுத்து செல்வத்தை கொண்டு அல்லா சந்தோஷப்படுத்துகின்ற மூலமாக பெற்றுக் கொள்கின்ற பொருளாதாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த பொருளாதாரத்தை வைத்து நான் என்ன செய்கிறேன் அவர் நன்மைகளை போல நான் செய்ய என்ற ஒரு பொறாமை இன்னும் ஒரு மற்றவர்களுக்கு முறையை வழிநடத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளலாம் இவர் நல்ல முறை இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவை வைத்து இவர் நடந்து கொண்டார்கள் அறிவாளியாக இந்த உலகத்தில் இருக்க என்று ஒரு மனிதன் மத்தவர்கள் கொடுத்த அறிவை பார்த்து பொறாமை கொள்ளலாம் எனவே கண்ணியமானவர்களே பொறுவானை ஒரு மனிதன் கட்டிருக்கிறான் பொறுவானை ஒரு மனிதன் அதிகமாக ஓதுகிறான் அவருடைய குடும்பத்தில் அதிகமாக உருவாக்கிறார்கள் அதை பார்த்து பொறாமை கொள்ளலாம் எங்களுடைய குடும்பத்திலும் ஆதரவு உருவா உருவாக வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை கொள்ளலாம் அந்த புராமை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட பொறாமை மேலே கண்ணியமானவர்கள் பொறவானை அதிகமாக ஓத வேண்டும் பொருவான் அதிகமான நன்மை ஏற்படும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் எனவே கடியவர்களே கவலைகளுக்கு மருந்தாக மனநோய்களுக்கு மருந்தாக நிம்மதியின் உறைவிடமாக அல்லாஹாத்தாலா பொருவான் திலாபத்தை தந்திருக்கிறான் எனவே பொருவான் ஓதுகின்ற போது எங்களுக்கு உடரீதியான நிம்மதி கிடைக்கிறது என்பதை நாம் வழங்கி வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே குருவானில் கொஞ்ச வேதம் இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டுக்கு சமன் என்ற கருத்தை சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே பொரானுக்கு முதலாவது செய்யக்கூடிய கடமை பொரானை நாம் ஓத வேண்டும் குருவானி ஓதுவதற்கு அழகான கருத்தீவுகளை அழகான முறைகளை எங்களுக்கு வைத்திருக்கின்றார்கள் எப்படி குருவானை எடுத்துக்கொண்டால் அறுநூறு பக்கங்கள் இருக்கும் அந்த பக்கங்களை அழகான முறையிலே எங்களுக்கு ஓதி முடிக்கலாம் ஒரு நாளைக்கு நாம் பொறுப்புகிறோம் ஐந்து நேரம் சொல்கிறோம் ஐந்து நேரம் ஒரு தொழுகைக்கு பின்னால் தவறான தொழுகை ஐந்து நேரம் குறுகிறோம் ஐந்து நேரம் குறஞ்சிக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வத்துக்கு பின்னால் நாலு நாலு பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளைக்கு நாம் இருபது பக்கம் ஓதுவோம் 20 பக்கத்தை முப்பதால் பிறக்கினால் அறுநூறு பக்கத்தை இலகுவாக ஒரு மாதத்திலே ஒரு குரவான் முடிக்கலாம் இரண்டு குரவான் முடிக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் அவர்கள் ஒரு தொழுகைக்கு முன்னால் நாலு பக்கம் தொழுகைக்கு பின்னால் நாலு பக்கம் ஓதலாம் எட்டு பக்கம் ஓதுகின்ற போது அவர்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போன்ற ஒரு குரவான் இந்த எட்டு பக்கம் ஓதிக்கு வந்தால் தொழுகையிலும் முன்னாலும் பின்னாலும் பக்தக்கு முன்னாலும் பின்னாலும் ஓதிட்டு வருகின்ற போது மாதம் முடிவையாக இரண்டு குரவானை முடித்துவிடலாம் எனவே அதிகமாக முடிப்பதற்கு அழகான ஒழுங்கு முறையாக இருக்கிறது மக்கள் சொல்லுவார்கள் என்றால் குருவானை நினைக்கிறோம் என்று சொல்வது பிள்ளையான வாக்கியம் இஸ்லாமில் சகாபாட்கள் மற்ற நபர்களே வெறுமினை சொல்லக்கூடிய விடமாக மாத்திரம் அதை பயன்படுத்தவில்லை ஒரு ஹைதர மஜியசாக பயன்படுத்தினார்கள் ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்கார ஆட்களை ஒரு இடமாக அந்த பள்ளி வாயிலை எனவே நாம் படிக்க அதிகமாக அது எங்களுக்குள்ளே நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் இரண்டாவது பிறவானுக்கு செய்யக்கூடிய கடமை முடியுமான சின்ன சின்ன சூராக்களை கெபிள் செய்ய வேண்டும் முக்கியமான சில சூரா இருக்கிறது அம்மையில வரக்கூடிய சூறாக்கள் அவைகளை சிறப்புகளை உள்ளடக்கிய சூறாக்கள் இந்த சூறாக்களை முடியுமான வரை மரணம் செய்ய வேண்டும் அதைத்தான் செல்லலாம் அலைவசர் அவர் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் எப்ப வானிலை இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமன் என்ற இரவே கணியமாகவே எங்களுடைய உள்ளத்திலே ஒருவானில் ஏதாவது ஒரு வாசனமாவது ஏதாவது ஒரு உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய செல்வம் செல்வமாக ஒலைவசன் அவர் பொறுவான செல்வமாக சொத்தாக பொருளாக கருதினார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருந்தார்கள் ஒரு சாபி சொல்லலாம் சபைக்கு வந்து யார சூழல்லா நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார் நபிகலா சொல்லலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் உன்னிடத்தில் மகன் இருக்கிறதா கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை யார சூழல்லா அப்படி என்றால் இரும்பாறான ஒரு மோதிரமாவது கொடுத்து நீ நிற்காமல் செய்து கொள் என்று சொன்னார்கள் யார சூழல்லா அல்லாபி சூதரே இரும்பாறான ஒரு மோதிரம் கூட செய்வதற்கு என்னால் சக்தி பெறவில்லை யார சூழலா என்று சொன்ன போது அருமை நாயகம் சொல்லலாம் அலைவர் சொல்ல சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்திலே அப்படிலே சில வசதங்கள் இருந்தால் அதை கட்டக்கூடிய மனைவிக்கு கற்றுப்படுத்தும் அதையாவது மதுராக கொடுத்து அவரை கரம் பிடித்துக் கொள்ள இந்த கருத்தை அருமை நாயம் சொல்லாமல் வளைவில் சொல்லுவைத்தார்கள் இதன் மூலமாக எதை நாம் உதறுவோம் என்றால் செல்வம் இல்லாத போது பயன்படுத்த மிக முக்கியமான ஒரு செல்வம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பர்வான் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே கண்ணியமானவர்களே பர்வானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முக்கியமான சின்ன சின்ன சூறாக்களை நாம் மனநம் செய்வோம் அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய உள்ளம் பாலடைந்தது கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமான கருத்துக்களை விளங்குவதற்கு முயற வேண்டும் இங்கு நாம் விடக்கூடிய மிக ஒரு தவறு என்னங்க சுவக்கத்தின் மொழியெல்லாம் அல்ல அரகிறான் குருவான் விரங்கிய மொழி அரபு அடி தொழில் உள்ள மொழி அரபு எனவே இந்த அரபு எண்ணிற்கு அரபை வெறுமனே அதாவது ஒரு வாயால் மொழிய கூடிய சாதாரண பார்த்தையாக பயன்படுத்துகின்றோம் அதற்கு கருத்து விளங்குவதில்லை அங்கிருந்து இன்று வரைக்கும் நானும் நீங்களும் குறவான ஒழுகிறோம் ஆனால் குருவானில் எத்தனை பேருக்கு கருத்து தெரியும் பார்த்திகா ஒவ்வொரு நாளும் சர்வான ஐந்து நேரம் சொல்கிறோம் பதினேழு ரத்தமாக சொல்கிறோம் இந்த பதினேழு பதினேழு ஓடுவோம் கருத்து தெரியும் நீங்க அளவு மார்க்கத்துக்கு முக்கியம் எனவே கண்ணியமான முக்கியமான சூறாக்களுடைய கருத்துக்களை நான் விளங்க வேண்டும் ஆங்கிலம் படிக்கிறோம் விளங்குவதற்காக நீ முயல வேண்டும் அப்படி இருந்தால் தான் நிச்சயமா எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லா பருத்து நீங்கள் கொரானை சிந்திக்கக் கூடாதா கொரானை சிந்திக்க கூடாதான் நிச்சயமாக அவங்களுடைய உள்ளங்களிலே கூட்டா போடப்பட்டிருக்குறான் கணியநாதர்களே எங்களுக்கு விளங்காவிட்டால் எங்களுக்கு கூட்டு போட்ட மாதிரி இருக்கும் கருத்துக்கள் விளங்குகின்ற போதுதான் வாழ்க்கையிலே அந்த பொறான் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே பொருவானுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு மீறுவோம் முக்கியமான சூறாக்கோடைய கருத்துக்களை படிப்போம் எங்களுடைய வீட்டுகளிலே தமிழ் தானுடைய காலம் குரவானை வாங்க வைப்போம் முடியுமான நேரங்களிலே முக்கியமான சூரா சரிஜி வாக்கியுங்கள் நிச்சயமாக அதில் உள்ள வரலாறு எங்களுடைய வாழ்க்கையை சுவக்கத்தின் பக்கம் மாற்றக்கூடிய வரலாறுகள் அடுத்ததாக முதலாவது ஓதுதல் இரண்டாவது முக்கியமான மரணம் மூன்றாவது பொருள் உணர்ந்து கற்றுக் கொள்ளுதல் செய்யக்கூடிய கடமை நாங்கள் எப்படி ஓதினோமோ எப்படி மரணம் செய்தோமோ எப்படி கருத்துக்களை வழங்கினோமோ அந்த விடயத்தை வாழ்விலே கொண்டு வர வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஆண் எங்களிடத்தில் இருந்ததிலே அர்த்தமில்லை வெறுமனையே குரான் ஒரு கெபினத்தில இருக்கிறது வெறுமனையே குறைவான ஒரு அல்மாரியில் இருக்கிறது வைத்திருக்கிறோம் என்றால் அந்த குரான் நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை அர்த்தம் சுவரிலும் வசனங்கள் இருப்பதை மனிதனுடைய உள்ளத்திலும் மனிதனுடைய வாழ்விலும் மனிதனுடைய செயலிலும் மனிதனுடைய பேச்சிலும் நடைமுறை எல்லாவற்றிலும் இருப்பதுதான் குரவான் எதிர்பார்க்கிறது மகாபாக்கள் அப்படித்தான் குரவானை எடுத்தார்கள் கற்றுக் கொள்வார்கள்ருவானுடைய கருத்தை யோசிக்கிறார் நீங்கள் விரும்ப கூறிய ஒன்றை செலவழிக்காத வரையிலே உண்மையிலே நீங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டவராக மாற்றிய ஒரு தோட்டத்தை நான் நீங்கள் ஒரு முறை அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்து வைத்திருமால் கஷ்டமானவர்களாக முறையிட்ட உடனே கோவப்பட்ட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ார்வான் என்றால் தலைக்கு மேலே நினைத்தார் இன்று நாமும் நீங்கள் எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது என்பது என்பதை வர வேண்டும் அல்லாஹு சொல்கின்றான் எட்டு அந்த மூணு ஆயுத இறுதியிலே சொல்கிறான் أثناء <تكتبت> <تكتبت> <تكتبت> <تكتبت> <تكتبيت> <صوت> في اللهم Elegane فإن who shall make Mark naj étaient فإن시에 سلخرف اللهم قاله وَمَنْ لَمْ يَهُكُمْ بِمَا أُنْزَلَ اللَّهُ فَأُولَٰئِكَ هُمُ اللَّاعٍ لِمُونَ يعني اللهم الله عرض أنه самые خطع لكن هذه الضغرين الله Bole Hohan Commander Je dense فإنما قاله فإن يت كńst battling فإن سلّخل اللهم الله عisko அவர்கள் பெற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும் வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும் இல்லையா இருக்கக்கூடாது சொன்னுக் கொள்ள வேண்டும் அல்லா குருவானிலே உயரநிலை ஆரம்பிச்ச இந்த குருவான அல்லாஹ் அசலினை குடிக்கிறான் கணிமலை பார்க்க அல்லஹ் அல் குருவானே சொல்கின்ற போல மனிதர்களும் ஜெல்கும் அதிகமான மனிதர்களை ஜகன்னம் என்ற நரகத்துக்கு நாங்கள் படைத்திருக்கிறோம் அவர்களுடைய அவர்கள் கொடுக்கப்பட்ட கண்களால் நல்லதை அவர்கள் பார்க்கவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காதுகளால் நல்லதை உள்வாங்க வில்லை கேட்டுக்கொள்ள உலக இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவைகள் அவ்வா மனிதனை கொண்டு ஆரம்பித்திருந்த மிருகங்களோடு முடிக்கிறான் இந்த உள்ளம் நல்லதற்கு பயன்படுத்தப்பட இல்லையா கண் நல்லதை பார்க்கவில்லையா கால நல்லதை கேட்கவில்லையா அவர்கள் மனிதர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் அந்த ஆடு மாடு ஒட்டகை கால் நடைகளை விடவும் கேவலமானவர்கள் அவல்லு என்ற வார்த்தைக்கு நாய் தண்டி என்று எழுதுகின்றார்கள் கண்ணியமானவர்கள் அதை கேவலமானது நாங்கள் அசிங்கம் என்று கருதக்கூடிய இரண்டு மிருகங்களை போன்றவர்கள் என்ற கருத்தை அல்லா நிச்சயமாக இருக்கின்றார்கள் நல்லதை உள்வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் திட்டவட்டமாக போகக்கூடியவர்கள் மிகப் பெரும் பாவம் செய்தவர்கள் அல்ல அவருடைய நல்ல பயன்படுத்தாத என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது குரவானுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று குரவானை நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினோமோ அது எங்களோடு இந்த குரவான் நின்று விடாமல் அந்த குரவானை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாங்கள் கற்றிருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் மீது பொறுப்பாக இருக்கிறது செல்ல ஒனை வசல்லம் அவர் ஹதித்திரை சொன்னார்கள் அல்லமா உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தானும் குருவானை கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலும் குருவான் வர வேண்டும் பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இவர்கள் தான் உலகத்திலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் நல்லா எனவே நல்லமல் செய்யக்கூடியவர்கள் யார் தாங்கள் மாத்திரன் நல்ல செய்வது மாத்திரமல்ல தாங்களே நல்லமல் செய்து நல்ல முறை மக்களை தூண்டுவது இந்த பகானுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது இது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் புரவான் சாதாரணமானதல்ல இருக்கிறதே இந்த புரவானுடைய வசனங்களை கேட்க கேட்க ஒரு மனிதனுடைய ஈமான் கூடிக்கொண்டு போகும் சகாபாக்களுடைய ஈமான் குரவான் மூலமாக கூடியது எனவே எங்களுடைய ஈமானும் மூலமாக அதிகமாக வேண்டும் அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் போதப்படுகிறதோ அந்த இடத்தில் என்னுடைய காதை கொடுத்து குரவானை கேட்க வேண்டும் அல்லாஹூத்தால் மோமியல் யார் என்றால் குரவான் போதப்பட்டால் அவருடைய கல்வெல்லாம் நடுநடுகள் கல்வும் அவருடைய கல்வெல்லாம் நடுதணுங்க அல்லாஹுவின் நினைத்து பயப்பட கூடிய கல்புகளாக இருக்கும் அல்லாஹுவின் நினைத்துக்கு நிர்வகிக்கக்கூடிய கல்விகளாக இருக்கும் இன்று உலகம் மிக பயங்கரமான உலகமாக இருக்கிறது ராணி சுமந்த புறையை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் எதையோ பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் பேப்பரை பார்த்து உலகத்தில் உள்ள கற்பனை கதைகளை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் நினைத்து கண்ணீர் வேண்டியவர்கள் இந்த உலகத்தை பார்த்து உலகத்தில் உள்ள நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டியவர்கள் படை பிணங்களை பார்த்து கண்ணீர் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் எதற்கு கண்ணீர் வேண்டும் அல்லாஹுடைய புறான் மக்கள் என்று போதப்பட்டால் வேதம் அது மக்களுக்குரிய வேதம் அல்ல அல்லாவுடைய வேதம் அந்த வேதம் குரான் அந்தப்பட்டால் உள்ளம் நடுநணுங்க வேண்டும் நடுநணுங்க பின்னால் அவரது காண்பிக்கப்பட்டால் அவருடைய கூடிக்கொண்டு போகும் ஈமான் கூடிய அவர்கள்தான் அல்லாஹ் உங்க எல்லா விடயத்தையும் பொறுத்து சாக்குவார்கள் எனவே கண்ணியமானவர்களே பர்வான் என்பது சாதாரணமாக கேட்கக்கூடிய விடயம் அல்ல இஸ்லாசின் விரோதிகள் என்று காத்துவருக்கு தெ நினைக்கூடியவர்கள் ஒளிந்து கேட்கக்கூடிய அளவுக்கு வசன நடைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே கனியமானவர்களே நாம் அதிகமாக ஓத வேண்டும் எங்கெல்லாம் குருவான் உங்கள் மீது இறக்கப்பட்டது நீங்கள்தானே குருவான் ஓத நாங்கள் கேட்க வேண்டும் நான் ஓத நீங்கள் கேட்க நியாயமா என்ற கருத்தை செல்லந்தாக அந்த சகாபி கேட்கின்ற போது நபிகளான் சொன்னார்கள் இல்லை இவனு மூர் நீங்கள் குருவான ஊதுங்கள் நான் கேட்க போகிறேன் எனவே இவனு மூது எல்லாம் குருவான் ஒரு சொல்லிக்கிறார்கள் செல்லந்தாஹோ அலைவசனைய கண்களால் கண்ணில் பெற்ற ஆரம்பிக்கிறது இவன் தூதுரவியெல்லாம் சொல்ல முடியார்கள் இரண்டு கண்களையும் பார்த்தேன் கண்ணீர் சொட்டு சொட்டாக அப்படியே என்ற கருத்தை இவன் தூதுரவியெல்லாம் காலாம சொல்லுகின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே கேட்க சாதாரணமாக அதை நினைக்கக்கூடாது கருத்துக்கள் வழங்கினால் கண்ணீர் வரும் சில சஹாபாக்களுடைய வரலாறு பார்க்கிறோம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் கண்ணீர் வடியும் சில சாதியினுடைய வரலாறை பார்க்கிறோம் வளமையாக இருந்தது எப்படி நாங்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது நீங்கள் நிச்சயமாக அல்லா நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாவிரக்கம் காட்டப்படுவீர்கள் என்ற கருத்தை அல்லா பிரசுத்தின் ஒரு மனித இருக்கிறார் அவரால் கவலைப்படுகிறார் இரண்டு பெற்றோர் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய கலாமை சிந்திக்கிறானே அல்லாவுடைய கலாம் இவர் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த அளவு கூலியை கொடுக்கிறான் அது மாத்திரமல்ல செல்லும் வளைவத்தனுடைய மனைவி ஆய்சாரதிகளாக உள்ள அவர்களே வந்து சிலர் கேட்கின்ற போது நபி சொல்லுவோ அலைவசம் குணம் அவருடைய குணமே அல் குரான் பார்க்கிறீர்களா நபியை பாருங்கள் நபியை பார்க்க வேண்டுமா பாருங்கள் ஒரு வானிலே என்னென்ன விடயங்கள் இருந்ததோ எல்லாம் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது நபியுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விடயங்களும் கட்டுப்படுக்கிறோம் ஒருவான் ஓதுவதை கேட்கிறோம் ஆனால் இந்த பொருவானின் மூலமாக வாழ்க்கையில் பொருவான் வரவில்லை என்றால் மிகவும் பயங்கரமான சாபத்தை பொருவானை எங்களுக்கு செய்யும் அல்லாஹ் அழுக்குவானே சொல்கின்றான் அழல்வாழ் அநியாயக்காரமே இதெல்லாம் ஒரு சாபம் ஒன்றாக சொல்லுகிறார் எனவே நாங்கள் பொருவானை ஓதி ஓதி அநியாயம் செய்து கொண்டே இருந்தால் நாங்கள் பொ விடாமல் இருந்தால் நாங்கள் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தாபம் உண்டாகட்டும்பவான் சொல்லுகிறது நாங்கள் ஓதுகிறோம் பொய் பேசுவது விடவில்லை ஓடுகிறோம் வியாபாரத்திலே பொய் சொல்கிறோம் இப்படி நடத்துவோம் என்றால் நிச்சயமாக ஓதக்கூடிய பொருவானே எங்களுக்கு செய்கிறது மனிதர்கள் தான் வேணும் பதுவா செய்வதற்கு மனித அல்லாவுடைய படைப்பினங்கள் தான் வேணும் எங்களுக்கு செய்வதற்கு பள்ளிக்கு <muchas> அவர்களுக்கும் கேடுதான் வியாபாரம் பண்ணுகிறார்கள் வாங்குகின்றார்கள் ஆனால் இவர்கள் அந்த அளவு நிறுவையிலே மோசடி செய்வதை விட்டுவிடவில்லை என்றால் இவர்களுக்கும் அவனுக்கு பதுவா செய்யும் என்பதை நாம் வந்து விடக் கூடாது அல்லாத்து அப்பொருவானிலே இந்த குருவானுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை சொல்லுகின்றான் இந்த குருவான் இருக்கிறது இந்த குர்வானை மனிதர்களுடைய உள்ளன்னை தான் நல்லா இறக்கி வர்கள் மூலமாக நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தாதவர்கள் மிகப்பெரிய நெஷ்டவாளிகள் அல்லாஹு அந்த பரிசுத்த அல்கூண்ட போது மீது விறக்கியிருந்தால் அல்லாவுடைய படைப்பு தான் மலை ஆனால் அந்த மலையை விழவும் அல்லா பெருமதியானவர்கள் மனிதர்கள் மனிதர்கள் மீது அல்லாஹ் அந்த ஹொரானை விறக்கி வைத்திருக்கிறான் ஆனால் இந்த ஹொரானை நாங்கள் ஒரு மலையின் மீது விறக்கி வைத்திருந்தால் இந்தடக்கங்கள் அவ்வளவுரமானது ஒருவானுடைய உள்ளடக்கங்கள் அவ்வளவு சிறப்பானது எந்த அந்த விடயங்களை சாங்கிக் கொள்ள சத்தை பெறாமல் அந்த கடுமையான மலை கூட சுக்கு நூறாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி காட்டினு இறுதி சொல்லுகிறான் இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் ஏன் காட்டுகிறான் தெரியுமா ஏன் இவ்வாறான உதாரணங்கள் அவர்கள் சிந்திப்பதற்காக இத்தகைய உதாரணங்களை அல்லாஹ் அடித்து காட்டுகிறான் என்று அல்லா பருத்து அலப்பு சொல்லுகிறான் எனவே கண்ணியமானவர்களே இந்த பொருவான் பெருமதியானது இந்த பொருவானை நாம் மதிக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க வேண்டும் கல்வி முக்கிய கௌரவிக்கப்படாமல் ஊறுகளை நிச்சயமா நாம் அல்லாவுடத்திலே குற்றவாளியாக இருப்போம் அவர்கள் சொன்னார்கள் மக்கள் சிலர் மக்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹுடைய மக்கள் செல்லாவு வரை வல்லும் அவர்கள் அவர்களை பார்த்து சாபாத்தில் கேட்டார்கள் காது மண்ணும் யார சூழலா இப்படிப்பட்டவர்கள் யார் மக்கள் யார் என்ற கருத்தை அல்லாமின் கூதல் செல்லாக கேட்க போறோம் நடிகர் நாயும் செல்லல்லாக சொன்னார்கள் யார் என்றால்வானுடையவர்கள் சுமந்தவர்கள் நல்ல குடும்பம் ஒருவானை சமூகத்திலே வாழ வைப்பதற்காக பாடுபட்டவர்கள் இவர்கள் தான் அபுலுல்லா அல்லாஹுடைய குடும்பம் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அல்லாஹ் இவருடைய விவகாரத்திலே அல்லாஹ் தலையிடுகிறார் இவருடைய விவகாரத்திலே அல்லாஹ் பாதுகாக்கிறார் இவர்களுக்கு அநியாயம் நடந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உடனே தண்டனையை கொடுப்பான் இவர்களுக்கு கஷ்டம் எதுவும் ஏற்பட்டால் அல்லாஹ் அந்த கஷ்டத்திலே பங்கெடுத்து அந்த கஷ்டத்தை நீக்கி வைப்பான் என்ற கருத்தை அதற்கு நாயின் சொல்லலாம் வரை செலுத்தித்தார்கள் இது என்றிசாபிலே இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே பரவான் இந்த நடைமுறையிலே வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு வேதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த உலகிலே வாழக்கூடிய அதிகமான மக்கள் உதாரணமாக உலகத்திலே வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் எழுநூறு கோடி மக்களிலே நூத்தி அறுபது கோடி மக்கள் முஸ்லீம்கள் நூத்தி அறுபது கோடி மக்கள் முஸ்லீம்கள் மீதமுள்ள ஐநூத்தி நாற்பது கோடி மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லாஹ் தெரியாதவர்கள் குருவானை தெரியாதவர்கள் அஜீசை தெரியாதவர்கள் நானும் நீங்களும் இந்த குரவானை மாற்றுவதற்கு எங்களோடு பேசி கலக்கக்கூடியவர்கள் எங்களோடு உருவாக்கக்கூடியவர்கள் எங்களோடு சொல்லி தெரியக்கூடியவர்கள் எங்களுடைய வானத்துக்கு சாதனையாக கடமை புரியக்கூடியவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு குரவானை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் எந்த ஒரு குரவானுடைய வாழ்க்கையை நாங்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் காட்டிக் கொடுக்கவில்லை அவர்கள் தவறிவிட்டோம் எங்களோடு வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய வேண்டும் ால் மூலமாக நிறைய மனிதர்கள் உயர்வு பெற்றார்கள் உலக வைத்திய துறையிலே முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்தார்கள் விரிவுரையாளாக இருந்தார் நபீஸ் போன்றவர்கள் மிகப்பெரிய அதாவது வைத்திய துறையிலே சித்தியடைந்தவர்கள் வைத்திய துறையிலே மிகப்பெரிய கொடி கட்டி பறந்தவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை நாம் வந்து இவர் என்ன செய்கிறார் என்றால் இவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் கரு அதாவது பெண்ணுடைய வயிற்றிலே கரு வளர்ச்சி அடைவதை பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஆராய்ச்சிக்கு முடிவு வராத ஒரு கட்டம் வருகிறது அந்த சந்தர்ப்பத்திலே வயிற்று கல்வி வரை பற்றி இவ்வாறு அவர் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த போது பல நூல்களை எழுதிமார் இவரது ஆயுதக்கு துணையாக நின்று வெற்றிய வைத்தது ஆயத்தில் அந்த ஆயுத்த கண்ணியமானவர்களே சில அதாவது சில ஆயத்தில் அந்த ஆயத்துக்கள் தான் அவருடைய அந்த ஆராய்ச்சிக்கு ஒரு முடிவாக நல்லது ஒரு வழிகாட்டியாக அமைந்தது அந்த பொருவானுடைய வசம் எதை சொல்கிறால் மனிதனை மண்ணின் சத்திலிருந்து நாங்கள் படைத்தோம் அந்த இந்திரிய துளியை நாங்கள் ஒரு பாதுகாப்பான விட சிலை வைத்தோம் சும்மகல திணல் முலகா பின்பு அந்த இந்திரிய துழியை அலகாவாக மாத்தினோம் பகல திணல் அலகத மோகோவா பின்பு அந்த அலக்காவை தசை குண்டமாக மாற்றினோம் அதாவது எலும்புகள் உள்ளதாக மாற்றினோம் பக்கத்த உணல் இழாம பின்பு அந்த எலும்புகளுக்கு நாங்கள் இறைச்சியை மாமிபத்தை வைத்தோம் பின்பு நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எனவே கண்ணியமாக இந்த பொருவானுடைய வசனம் தான் டாக்டர் கீர்த்தமூர் அவர்களுக்கு என்ன செய்தது ஒரு ஒரு முடிவை கொடுத்தது அவருடைய ஆராய்ச்சிக்கு துறையாக இருந்தது இப்படிவானின் மூலமாக நிறைய மக்கள் உயர் எனவே அதாவது குருவானாக சோக்கத்தில் எங்கள் எல்லாரும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அந்த பொருவானுக்காக வாழ வேண்டும் பொருவானுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான சில கடமைகளை எடுத்து நடக்கூடிய பார்த்தியை தந்துடுவானாக எப்போதும் நாங்கள் சங்கை செலுத்தக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக சுமந்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்திலே மனைவரை சபூசி கொள்வாயாக இமாமின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளான் மோஜிதா நிறைந்தான் நிறைய மக்களை திருத்திய திருப்பி என்னையும் வாக்களை ஏற்றுக் கொள்வாயாக போன்று இன்னும் இருக்கின்ற ரமலான் கழிக்க அமலால் அலங்கரிக்கம் செய்வாயாக நிம்மதியை பழைய நிலைமைக்கு அவர்களை மாற்றிடுவாயாக எங்களால் பங்களிப்புகளை கொண்டு எங்களுடைய ஊர்களையும் அந்த சோதனையை பாதுகாத்து